நான் துணை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுமீழும் நம்ம இன்னைக்கு செய்ய போது டொமேட்டோ எக் டிராப் சூப் இது வந்து சைனீஸ் ஸ்பெஷல் செய்ய தேவையான பொருட்கள் டொமேட்டோ ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று பட்டர் மூணு ஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு ருசிக்கு ஏற்ப சிக்கன் தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் நாலு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ரெண்டு ஸ்பூன் முட்டை மூணு அல்லது நாலு கொத்தமல்லி தழி சிறிதளவு சில்லி வினிகர் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம வெங்காயத்து பொடியை பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயம் சளிக்க பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதை நறுக்கி வச்சுக்கலாம் பெரிய தக்காளி ஒன்று அதை நறுக்கி வச்சுக்கலாம் சிக்கன் ஸ்டாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது சிக்கன் போன்ஸை வந்து ஒரு மடங்கு தண்ணி ஊற்றி அதில் ஹோல் கரம் மசாலா பட்டில் வங்கம் பிடிஞ்சி எல்லாம் கிராம்பு ஏலக்காய் மராட்டி மூக்கு அன்னாசி மூக்கு கசகசா எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் சீரகுத்தூள் மிளகாய் தூள் மஞ்சப்பொடி அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு அதை கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சா அந்த சிக்கன் போன்ஸில் இருக்கிற சத்தெல்லாம் அதில் இறங்க விடணும் அந்த அந்த அந்த அளவுக்கு கால் மடங்கு ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டணும் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா அதுதான் சிக்கன் ஸ்டாக்ஸ் இந்த இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் வானல் வச்சுருவோம் வானல் காய்ஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஊற்றிடுவோம் பட்டர் காய்ஞ்சதும் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுவோம் ராஸ் மல் போன உடனே வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்திங்கனா தான் தக்காளி போட்டு வதக்கிடுவோம் தக்காளி வந்திங்கன்னா மிளகுத்தூள் போட்டுருவோம்னா உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் இப்போ இந்த சிக்கன் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல அதை ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நாலு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் கலந்துருவோம் டொமேட்டோ சாஸ் கலந்துட்டு நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம் அதுக்குள்ளே ஒரு பவுலில் கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதை எடுத்து இந்த க இந்த கொதிச்சுட்ருக்க கலவையில் கொட்டிவிடுவோம் கொட்டிட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுருவோம் ஏன்னா கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டாலே எப்போவுமே கட்டியாகிடும் சீக்கிரம் கட்டியாயிடும் அதனால் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் இது சூப் தானே நல்லா தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம் ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ மறுபடியும் நம்ம தேவையான அளவு மிளகுத்தூள் உப்பு போட்டு கலந்து கொதிக்க விடுவோம் அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த எக் நம்ம மூணு இல்லை நாலு மணிக்கு எவ்வளோ தேவையோ அந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிவிட்டு அந்த எக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் உப்பு போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி அதாவது நடுவில் பெரிய ஓட்டம் இருக்கா மாதிரி ஜல்லிக்க இருக்க மாதிரி கரண்டி எடுத்து அந்த கரண்டியில் மேலே அதில் ஊற்றி அப்படி ட்ராப் பண்ணுவோம் எக்கை எக் கலவையில் ட்ராப் பண்ணும் ட்ராப் பண்ணால் அது ஸ்டெர் பண்ணக்கூடாது உடனே கலக்கவே கூடாது அது அப்படியே அந்த ஸ்டிம்லேயே வச்சிருக்கோல்ல ஸ்டிம்மில் வச்சிருக்கோல்ல அப்படியே வேகட்டும் கொஞ்சம் வெந்த உடனே கல் விட்டுக்கலாம் ஏன்னா அது சூடாக இருக்கிறதுனால கொதிச்சுட்டு இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் இது இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வெந்த உடனே கல் விட்டு கடைசியாக கொத்தமல்லி தழி கொஞ்சம் போட்டுடுவோம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டு மிளகுத்தூள் உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து போட்டுக்கலாம் இப்போ சில்லி வினிகர் ரெண்டு ஸ்பூன் கலந்து விட்டுடுவோம் கலந்துவிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் பட்டரும் அதில் மேலே கொட்டிட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி டொமேட்டோ எக் ட்ராப் சூப் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்